அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஓதி உணர்ந்தும் பிறர்குரைத்தும் தானிடங்கா பேதையின் பேதையாரில் ஓதி உணர்ந்தும் பிறர்குரைத்தும் தான் இடங்கா பேதையின் பேதையாரில் இந்த குரல் என்ன சொல்லுகிறதுன்னா அதாவது ஒரு மனிதன் மன அமைதியோட வாழணும்னா அறநூல்களை வாழ்க்கைக்கு பயனுள்ள நூல்களை எல்லாம் மனப்பாடம் செய்யணும் ஓதியும் அந்த உண்மை வரவழைக்கணுங்கிற பரிமேலிழகர் ஓதியும் உணர்ந்தும்னு நாம புரிஞ்சுக்கணும் ஓதி உணர்ந்தும் அப்படிங்கிறத ஓதியும் உணர்ந்தும் ஓதியும் அப்படின்னா ஓதுறதுன்னு சொன்னால் இப்போ நம்ம திருக்குறளை படிக்கிறோம் இல்லையா மனப்பாடம் பண்ணுறது நம்முடைய பண்பாட்டில் இந்த அறநூல்களையெல்லாம் மனப்பாடம் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு அப்படி மனப்பாடம் பண்ணினா அதில் இருக்கிற கருத்துக்களை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம் அந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம் இல்லாட்டி அந்த அறிவு இல்லைன்னா சரி வராது அந்த அறிவை பெறணும் அதுக்காக நம்முடைய நாட்டில் காலங்காலமாக அகராதியை கூட டிக்ஷனரிய கூட மனப்பாடம் என்ற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது ஆகவே ஓதியும் அதாவது தான் அடங்க வேண்டுமென்றால் மனம் மொழி மெய்கள் அடங்குவதற்கு ஏதுவாய நூல்களைங்கிறார் ஓத வேண்டும்ங்கிறார் மனம் மொழி மெய்கள் அடங்குவதற்கு ஏதுவாய நூல்களை ஓதியும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் படிச்சிருக்கோம் இந்த மனசு எண்ணங்கள் சொற்கள் செயல்கள்லாம் எப்போவுமே அடக்கமா இருந்தா தான் அமைதி கிடைக்கும் ஆகவே இது அடங்கிறதுக்கு காரணமான நூல்களை எல்லாம் மனப்பாடம் செய்யணும் அது மாத்திரமில்லை அந்த அடக்கத்தினால வரக்கூடிய பயனை உணர்ந்தும்ங்கிறார் பரிமேலழகர் உணர்ந்தும் உணர்ந்தும்னா அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சும்னு அர்த்தம் ஓதியின்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணுறது உணர்ந்துன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தத்தை ஆசிரியர்கிட்ட இருந்து உட்கார்ந்து பாடம் கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அதை நாம் கடைப்பிடிக்கணும் இதில் அதை போடாட்டால் நம்ம கற்பவை கற்க அதற்கு தக நிற்கிறார் இல்லையா கல்விங்கிற அதிகாரத்தில் அப்புறம் படிக்க போகிறோம் ஆகவே ஓதியும் உணர்ந்தும் அதுக்கு அர்த்தமெல்லாம் நல்லா படித்தாச்சு நம்மளும் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கணும் கடைபிடிக்காம இல்லை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற சக்தி இருக்கு சில பேருக்கு அதாவது நல்லா மனப்பாடம் பண்ணி இருக்கிறார்கள் அதற்கு அர்த்தம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் பிறருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு பிறர்க்கு உரைத்தும் இத்தனையும் பண்ணிட்டு இதனால வரக்கூடிய பயனை தான் அனுபவிக்கலைன்னா என்ன கொடுமை அப்படி சில பேர் சமூகத்தில் காணப்படுகிறார்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆகையினால அதை அப்பவே அதை சொல்லி இருக்கிறார் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் ஆக படிக்க வேண்டிய நூல்களை படிச்சும் கூட அர்த்தம் தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய சக்தி இருந்தும் தான் அமைதி இல்லாம தவிச்சா அவனை மாதிரி முட்டாள் யார் இருக்க முடியும் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு தானடங்கா பேதையில் பேதையில் பேதையார் அப்படின்னு நான் அஜ்ஞானிகள்லேயே அறியாமையில இருக்கிறவங்க இல்ல எல்லாம் அறியாமையோட இருக்கிறவன்னு ஆயிடும் படிச்ச முட்டாள்னு சொல்றோம் இல்லையா நல்லா படிச்ச முட்டாள் எல்லாருக்கும் சொல்ல தெரியறது ஆனால் அவன் கடைபிடிக்கல என்ன யாரு மதிப்பார் அவனுக்கு நிம்மதி இருக்காது ஒருவேளை அவங்கிட்ட படிச்சு மற்றவங்களுக்கு நிம்மதி வந்தாலும் வரலாம் ஆனா அவனுக்கு நிம்மதி வராது ஆகவே அவனை காட்டிலும் முட்டாள் யாரும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் விடும்படி சொல்றார் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு தானிடங்கா பேயா இல் மனம் அடங்குவதற்கு சொற்கள் எல்லாம் முறையாக இருப்பதற்கு செயல்கள் இந்த உடம்பு எல்லாமே பண்பாக இருக்க வேண்டும் என்றால் நூல்களை ஓத வேண்டும் பொருளை உணர வேண்டும் பிறர்க்கு உரைக்கிறது எப்போ உரைக்கணுமுன்னா நம்ம கடைப்பிடிச்சு சொன்னா தான் அதுக்கு உயிரோட்டம் இருக்கும் நம்ம கடைப்பிடிக்காம சொன்னோம்னா அதுக்கு உயிரோட்டம் இருக்காது அது பிறர் வாழ்க்கையை போய் நன்றாக மாற்றி அமைத்து அவர்களுக்கும் பயனை தராது ஆகையினால்தான் வள்ளுவர் இந்த குரலை ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சொல்றார் பேதமை அதிகாரத்தில் இதை இது ரொம்ப கவனமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான குரல் எல்லாம் தேவை கண்டிப்பாக தேவை மனப்பாடம் பண்ணணும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கடைப்பிடிக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஆச்சார விசார பிரச்சாரம் வாங்க கடைப்பிடிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் மற்றவங்களுக்கு சொல்ல முக்கியம் உணர்ந்தும் தேனி வேதபுரி ஓங்காரானந்த ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக